தும்பி விலை ஒழித்தஞ்சு ஓடி வரும் வேட்கையோடும் தொண்டர் எதிர்ப்பில் தோன்றினார் பெருமான் தோன்றலாம் மழை விடுவியல் இருந்தருளி வந்ததொரு செயலாளி கல் அடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்தறிஞ்சி பிழ அருள் நோக்கடி தருளி மிக்க சிகலோகத்தில் பழ அடிமை பாங்கரு பரமர் எடுந்தரு அவர்கோதியார் அடிதலின்றி துணிவதியன் அவர்தால் சூடினின் சிறப்பு வெறும் அறிவு கொண்டு மட்டுமே பார்த்தா என்னமோ கல்லு அதெல்லாம் படும் ஆனால் அதுவே அன்பாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அருமையான அடியவருந்து படும் அப்படிப்பட்டவரை வணங்கி இனி அடுத்து யாரு சொல்றேன் ஆமா நீ பண்ணுங்க